பாடம் இருநூற்று ஷாபான் பிறை பதினைந்துக்கு பின் ரமதானுக்கு முன் நோன்பு வைப்பது கூடாது தொடர்ச்சியாக அல்லது வியாழக்கிழமைகளில் நோன்பு வைப்பது போன்ற இருந்தால் அந்த நாட்களில் நோன்பு வைக்கலாம்